வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆண்டு பால்வினை நோய்களுக்கான முதலாவது மருத்துவ லண்டனில் உள்ள லாக் மருத்துவமனையில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரின் போது ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிராக நச்சுவாயுவை ஒரு ஆயுதமாக பெருமளவில் பயன்படுத்தியது இத்தகைய செயலை செய்த முதலாவது நாடு என்ற பெயரை ஜெர்மனி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யூகோஸ்லாவியாவில் சோவியத் யூனியன் போன்ற நடைமுறையிலான அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட்டு போஸ்னியா ஹெர்சகோவினா குரோயேஷியா மேக்கடோனியா மேண்டினிக்ரோ செர்பியா மற்றும் ஸ்லோவேனியா என ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கடல் சீற்றத்தின் காரணமாக நெதர்லாந்தில் ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குவாத்தமாலாவில் ஸ்பெயின் தூதரக முற்றுகையின் போது முப்பத்தி ஒன்பது பேர் உயிருடன் தீயிட்டு கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தில் முதலாவது மெக்டொனால்டு உணவகம் மாஸ்கோவில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு கொழும்பு மத்திய வங்கியின் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் எண்பத்தி பேர் கொல்லப்பட்டு ஆயிரத்தி பேர் வரை படுகாயம் அடைந்தனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான அவதார் திரைப்படம் உலகம் முழுவதும் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வசூல் செய்து சாதனை படைத்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இதே அமெரிக்கா தனது முதலாவது செயற்கைக்கோளான எக்ஸ்ப்ளோரர் எக்ஸ்ப்ளோரர் ஒன்று என்ற விண்கலனை கென்னடி ஏவுதளத்திலிருந்து ஜூனோ ஒன்று என்கிற ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பியது இந்த செயற்கைக்கோளே பூமியை சுற்றி பரவியிருக்கும் மின்னணு வலயத்தை கண்டுபிடித்து அறிவித்தது அதற்கு வேன் ஏலன் பெல்ட் வேன் ஏலன் வலயம் என பெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் மெர்குரி விண்கலன் மூலம் ஹாம் என்ற மனித குரங்கு ரெட் ஸ்டோன் ராக்கெட் மூலம் புவி சுற்றுப்பாதையில் ஏவப்பட்டது பதினாறு நிமிடங்கள் முப்பத்தி வினாடிகளின் பின் தர இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று இதே நாளில் ரஷ்யாவின் லூனா ஒன்பது என்ற விண்கலம் பைக்கானூர் ஏவுதனத்திலிருந்து மால்வியா ராக்கெட் மூலம் சந்திரன் நோக்கி செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிரான்ஸ் சூபேட் ஆஸ்திரிய இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆல்வா மியடல் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரொடால்ப் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானியர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டைகர் பரதாச்சாரியார் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு எம் பக்தவச்சலம் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாகேஷ் நகைச்சுவை நடிகர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை